அவர்கள் கூறியதாவது ஃபரக் என்ற ஒரு பாத்திரத்திலிருந்து நானும் நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களும் சேர்ந்து குளித்தோம் ஃபரக் என்பது இரு கை கொள்ளளவு தண்ணீரின் பன்னிரண்டு மடங்காகும்